வணக்கம் நற்றினையின் முன்னிமிட யோசனைக்காக திருச்சியிலிருந்து அணுக்கியிருந்தா நீ பெருமைப்பட விரும்பினால் அடக்கதோடும் பணி போடும் இரு பெருமைப்பட விரும்பினால் அடக்கதோடும் பணி போடும் இது என்கிறார் விவேகானந்தர் நன்றி வணக்கம்